வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா உண்மையை நேசி ஆனால் பிழையை மன்னித்து விடு நீ உயர்ந்த மனிதனாகி விடுவாய் ஆம் உண்மையை நேசி ஆனால் பிழையை மன்னித்து விடு நீ உயர்ந்த மனிதனாகி விடுவாய் என்கிறார் வால்டே நன்றி வணக்கம்